வணக்கம் நண்பர்களே நற்றின ஹேரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி அறுபத்தி ஆறை வழங்குவதற்காக சென்னையில் இருந்த அளவின் சென்ற பகுதியில் ஹர்மியானியின் நடவடிக்கைகள் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது வழக்கத்திற்கு மாறாக ரொம்ப பயந்தவளாக இருந்தவ ரொம்ப மாறிட்ட மாதிரி தெரியுது திடீனு உனக்கும் எனக்கும் சப்ஜெக்டே வேணான்னு ப்ரொஃபஸர் டிரிலானியோட டிவினேஷன் ஆரிடம் சொல்லும் ஜோசியம் வருங்காலத்தை கணிக்கும் இந்த பாடத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா அவளுக்கு வேறு பாடத்தில் நிறைய க்ரெடிட்ஸ் இருக்குது அளவுக்கு அதிகமாகவே பாடம் செலக்ட் பண்ணிட்டனால எனக்கு இந்த பாடம் பிடிக்கலான்னு போயிட்டா மேல்ஃபாய் அரைஞ்சிட்டா நிறைய அவளோட நடவடிக்கைகளில் மாறுதல்கள் இருக்குது ஹேரி குட்டிச் ஃபைனல் ஹாரியோட டீம் ஜெயிச்சிருச்சு அதோட இப்போ எக்ஸாம் ஹேனுவல் எக்ஸாம் வருதுன்னு எல்லாம் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க இன்னும் ஹர்மியானுடைய நடவடிக்கைகள் இன்னும் ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது சில கிளாஸஸ்லாம் அவள் வரதே இல்லை கேட்டா நான் தூங்கிட்டேன் ஹேரி அப்படின்னு சொல்றா ஐயோ அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு ஐயோ அந்த பாடம் தான் எனக்கு எக்ஸாம் குறை போறேன் என்ன செய்ய போற ஐயோ அப்படின்னு ஹாரிகிட்ட சொன்னாலும் மத்தவங்க எல்லாம் கேட்டா இல்லையா யாருமே நீ கிளாஸுக்கு வந்தாலே பசங்களாம் சொல்றாங்க ஹோம்ஒர்க்லாம் நான் முடிச்சிடுறா கேட்டா அப்புறமா ப்ரொஃபஸரை மீட் பண்ணேன் ஃப்ரீ ஹவர்ல போய் மீட் பண்ணேன்னு அவளுக்கு ஃப்ரீ ஹவரே ஃபர்ஸ்ட் கிடையாது இவங்களுக்கு ஃப்ரீ ஹவர் இருக்க சான்ஸ் இருக்கு அவ்வளவு பாடங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய அரித் மனசின்னு ஒரு கஷ்டமான பாடம் எடுத்து படிச்சிட்டு இருக்கா கிளாஸ் அட்டன் பண்றா பட் எப்போ எப்படி மீட் பண்ணுறா எப்படி ஹோம்ஒர்க் முடிக்கிறான்னு தெரில ரொம்ப உடம்புலாம் டயர்டாக இருக்கா மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு ஆனால் எப்படி அட்டென்ட் பண்ணுறா நமக்கு தெரியாமல் எப்படி நமக்கு எதாவது பைத்தியம் முடிச்சுட்டா அவள் இருந்தும் இல்லாத மாதிரி தெரியுதா எதாவது மனப்பிராந்தியில் சுற்றிட்டு இருக்குமான்னு ஆயிரிக்கிறான் ஆனுக்கு ஒரே குழப்பம் இந்த சமயத்தில் எக்ஸாம் வந்துட்டே இருக்கு வழக்கம்போட ஒரு எக்ஸாமாக போய்ட்டு இருந்தது அப்போ கடைசி எக்ஸாம் அன்றைக்கி தான் ஹேக்ரிட ட்ரையல் அவனோட அனிமல் அவனோட அந்த பக்பிக்கை கொல்லலாமா வேண்டாமான்னு மினிஸ்ட்ரி அந்த ஹாகோட்ஸ் பள்ளிக்கே வந்து முடிவு பண்ணலாம் பக்பிக்கை பார்த்து கடைசியாக ஒரு ஹியரிங் பேனல் வச்சுட்டு முடிவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஐயோ மற்றவங்களாம் எக்ஸாம் முடிச்சு கொண்டாடுவாங்க நம்மளால் கொண்டாட முடியாது என்ன ஹேரி ரான் ஹேர்மியான்னுக்கு ஒரே கவலை அன்றைக்கு தான் ரொம்ப வருத்தமான நாளாக இருக்க போகுது பக்பிக்கு பெரும்பாலும் கொள்வதுக்குன்னு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்ருக்காங்க அப்போ நல்லா வழக்கம் போல் எக்ஸாம் ஒரு நாளாக வந்துகிட்டே இருக்குது டிஃபென்ஸ் அகென்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸில் வளர்க்கும் போல் நம்ம ப்ரொஃபஸர் லூப்பின் அந்த விலங்கை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறாரு ஒரு விலங்கை கண் முன்னாடி கொண்டு வந்தால் நம்ம பயப்படுற யாரை பார்த்து பயப்படுறோமோ அது கண் முன்னாடி மாயத்தில் கொண்டு வரணும் அதே விலங்கை வச்சு டெஸ்ட் பண்ணார் எல்லாரும் ஓரளவு பண்ணாங்க அந்த ஒரு டெஸ்ட்டில் மட்டும் ஹர்மியானி கொஞ்சம் வீக்னஸே காட்டினா அவளுக்கு அந்த ப்ரொஃபஸர் மினர்வா கண் முன்னாடி வந்தாங்க ஐயோ அம்மானு பயந்து ஓடி வந்துட்டு அந்த விலங்கை பார்த்த மற்றபடி ஹேரியெல்லாம் ஓரளவு சமாளிச்சிட்டான் ப்ரொஃபஸர் லூப்பினும் அந்த விலங்கை பார்த்துட்டு அவர் அவருடைய கண்ணம் முன்ன மாதிரி இருந்தது அவர் ஏதோ பயப்படுற மாதிரி தெரிஞ்சுது அவருக்கும் பிடிக்காத ஏதோ ஒன்று அந்த விலங்கு கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி அந்த பாகட் என்ற விலங்கு கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி தெரியுது ஹேரிக்கு அது மாதிரி தோணுது ஹேரி தனக்கு முன்னாடி வந்த டிமண்டஸ் அந்த பாகட்ஸ் கொண்டு வந்த டிமண்டஸ் அவங்கள சமாளிச்சிட்டான் கடைசி நாள் அந்த நாளும் வந்தது ப்ரொஃபஸர் ட்ரிலானியோட கடைசி எக்ஸாம் அதான் கடைசி எக்ஸாம் டிவினேஷன் ஹெர்மியா அன்னிக்கி அன்னைக்கு ஹரித்மன்சி பேப்பர் இருந்தது அவ அதை எழுத போயிட்டா எங்களுக்கு வந்து ப்ராக்டிகல்ஸ் டிவினேஷன் அவங்க கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்களே இந்த மாதிரி எக்ஸாமில் கிறிஸ்டல் பால் அதை பார்த்து உனக்கு என்ன தெரியுது வருங்காலம் தெரியுதுன்னு அதான் ஜூனில் வரும்னு கணிக்கிறேன்னு சொன்னாங்களே வருங்காலத்தை கணிக்கிறேன் அதே தான் தான் செட் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டு அந்த கிறிஸ்டல் பாலை காட்டி காட்டி என்னென்ன தெரியுதுன்னு பாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ரான் பார்க்கறான் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க எல்லாரும் இறங்கி போயிட்டே இருக்காங்க ஹாரியும் ரான் மட்டும் உட்காந்துருக்காங்க கூப்பிடுறாங்க ரான் கொண்டு நேரம் அஞ்சு நிமிஷம் உள்ள போய் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் ஹாரிக்கு ஒன்றும் புரியல என்ன அவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு சீக்கிரம் ஹேக்ரிட்டோட ரூம் கூட போகணுமே அவரோட வீட்டுக்கு போகணுமே என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே அவனுக்கு ஒரே பரபரப்பு எல்லாரும் எக்ஸாம் முடிஞ்சு கொண்டாடிட்டு ரான் கொண்ட வெளியே வரா தெரியுதுன்னு வளர நண்டா ஏதோ சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான் ஹாரி பாட்டர் உள்ளவா அப்படின்னு ஹாரிய ப்ரொஃபஸர் டிரானி கூப்பிடுறாங்க உள்ள போறான் ரூமெல்லாம் ஒரே புகை அந்த ஜோசியம் கணிக்கிறவங்கலாம் ஏதோ நெருப்ப நெருப்புல ஏதாவது போட்டு போட்டு எரிய வச்சு ஏதாவது இருப்பாங்க அது அம்மா ஏதோ எரிய வச்சிருக்கிற ரூமெல்லாம் ஒரே புகை அடியே பாக்குறேன் ஒன்னும் தெரியல நல்லா பாரு ஹரி நிச்சயமா உனக்கு தெரியும் பாரு நல்லா ஒத்து பாரு ஸ்வீட்டான குரலை வச்சு சொல்றாங்க என்னது அந்த ஸ்வீட்டான குரல் என் குரல் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தனியா தெரிச்சு விடுதா இன்னைக்கு அதை கொல்ல போறாங்களே அதோட மண்ட இருக்கு பறந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான் உண்மையிலே தெரியல சும்மா பொய் தான் சொல்றான் இந்த அம்மா இப்படியே வெறுப்பேத்தி பாக்கணும் என்ன ஹாரி நடக்காத விட்டு போறான் அப்ப ஒரு வித்தியாசமான குரல் வந்து கிளம்பு குரல் வருது என்னடா திரும்ப டில்லியோட குரல் அப்படியே மண்ட அப்படியே சேரல முன்பக்கமா சாஞ்சி இருக்குது என்னடாது வருது பாவ கடவுள் எந்த துணையும் யாருடைய துணையும் இல்லாமல் தனிமையில் ஒரு இடத்தில் இருக்கிறார். அவருக்கு உதவி செய்வதற்காகவே அவருடைய அடிமை இன்று இரவு தப்பிச் செல்லப் போகின்றான் அவனுடைய உதவியால் பாவக் அந்த பெயர் சொல்லவே கூடாதவர் மீண்டு எழுந்து முன்பு எப்போதும் இல்லாத அளவு மாபெரும் சக்தியுடன் எழுந்து வருவார் இன்று இரவு அவருடைய விசுவாசமான வேலைக்காரன் தனது கட்டுகளிலிருந்து விடுபட்டு தப்பிச் செல்வான் அப்படின்னு லியோட வழக்கமான குரலே இல்ல வித்தியாசமான ஒரு குரல் ரொம்ப அவங்க குரலுக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு குரல் அதுல இருந்து கேக்குது பிரமிச்சு போய் நிக்கிறான் என்னடாது பேசுறாங்க இல்ல ப்ரொஃபசர் நீங்க தூங்குதான் செஞ்சீங்களே ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னி ஏதோ அந்த பேர் பயப்படுறாங்க இல்ல சாரி ப்ரொஃபசர் அந்த பாவக்கடவுள் யாரோட துணை இல்லாம தனியா இருக்கிறதாவும் அவனோட சர்வன்ட் இன்னைக்கு தப்பிச்சு போறதாவும் இன்னைக்கு நைட்டு அந்த சர்வெண்ட் உதவியால பால்டமோட் முந்தை எப்போதும் இல்லாதவருக்கு ரொம்ப ஆபத்தான முறையில் எந்திரிச்சு மீண்டும் புது சக்தியோட திரும்ப வருவான்னு சொன்னீங்களே என்ன ஹாரி நினச்சு இருக்கலாம் <laughs> <laughs> தேங்க்யூ ப்ரொஃபசர் நான் வரையின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே இறங்கி போறான் அந்த கிளாஸை விட்டு என்னடாது இது உண்மையா இந்த அம்மா எப்பயுமே வருங்காலத்தை கணிக்கிறேன்ற பேர்ல ஃப்ராடு தரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் இதானது அம்மாவோட உண்மையான குரல் மாதிரியே தெரியலே முகமே மாறிச்சு வேற ஏதோ குரல்ல பேசிச்சு ஓரளவு உண்மையான வருங்கால கணிப்பா இருக்குமோ அய்யோ அது மட்டும் உண்மையா இருந்தா அப்படின்னு ஹாரி குறைய வயித்த கலக்குது இத முட அருமையா நீட்டி ரான்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு ஓடி போறான் கேர்ள் ஃபிரெண்டோட ரூம்க்கு அங்கே எல்லாரும் எழுந்து எக்ஸாம் முடிஞ்ச கொண்டாட்டத்தை கொண்டாடி இருக்காங்க ஹர்மியானி ராணு ரூம்ல ஒரு மூளையில உட்கார்ந்துருக்காங்க ஹர்மியானி ராண் இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல வந்து அப்படியே நிறுத்திட்டான் ஹரி ட்ரையல்ல அவர் தோத்துட்டாரு ஹரி இன்னைக்கு சாயங்காலம் பக்மிக்க கொல்ல போறாங்களா ஹரி அப்படின்னு ராணு ஹர்மியானி சொல்லி அழுவுறாங்க ஹேரி அந்த குழப்பத்தில் இதை மறந்துட்டான் அப்படிந்தா எப்படியாவது அது அவர் கூட துணையாவது இருக்கணும் கடைசியில் அவர் அழுதுட்டுருப்பார் ஆறுதல் சொல்லக்கூட யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம எப்படியாவது அவரை பார்க்க போனோம் போலான்னு ஹேரி அவங்கள கூட்டிட்டு கிளம்புறான் ஸோ ப்ரொஃபஸர் டில்லாணி சொன்னது உண்மையான ஆறுடமா அது அவர் சொன்ன மாதிரியே நடக்கப் போகுதா வாழ்டமோட் முழுப்பவருடன் திரும்பி வருவாரா ஹேரெட்டு அவருடைய செல்லப்பிராணியான பக்பிக கொல்ல போறங்களா என்ன நடக்கப்போகுந்ததை வரும் பாகங்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்